ஐயா வணக்கம் ஐயா சக்தியில் பேசுகிறேன் ஒரு சந்தேகம் இப்போ என்னுடைய வயல் ஒரு ஏக்கரை பதினாறு சென்ட்டு இருக்குது அதில் வந்து நெல் அறுவடை பண்ணுறதுக்காக எழுவது சென்ட்டு ஒதுக்கியிருக்கு இப்போ எழுவது சென்ட்லேருந்து நான் நெல் போன மாதிரி பண்ணிச்சு மறுபடியும் ப பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் இப்போ அதில் பத்து சென்ட்டு சாம்ப போட்டு அது மட்டும் மீதி ஒன்று சீரக சாம்பார் அடி வாங்கிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் இப்போ மொத்தமாக இருக்கிற பேலன்ஸில் அறுபது சென்ட் இருக்கு அப்பதி பத்து சென்ட்டு போக அறுபது சென்ட்டு இருக்கும் அறுபது சென்டில் நாலு வெரைட்டி போடலான்னு இருக்கேன் ஐயா ஏன்னா சீரக சம்பா ஒன்று கிச்சடி சம்பா ஒன்று கருடன் சம்பா அப்புறம் கிட்டுக்கார்னு ஒரு நெல் ஐயா இந்த ஏரியாவில் அதிகமாக போடுவாங்க அது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சீரக சம்பா பிரியாணி வெரைட்டி ரைஸு அது மாதிரி கிச்சடி சம்பா கருடன் சம்பா புதுசாக வாங்கிட்டு வந்தேன் நெல் திருவிழா போயிருந்தேன் அதனால் நானும் போடலான்னு என்னுடைய ஆசை ஒரு சிலர் வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் மொத்தமாக ஒன்றையே போடுங்கன்றாங்க இப்போ நாலஞ்சு வெரைட்டி போட்டால் அறு அப்படியே அப்பப்போ அறுக்கணும் அப்படின்னாங்க அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுக்கிறது என்ன பண்ணால் ஒரு பத்து நாள் பாய்ஞ்சு நாளும் முன்ன பண்ண இல்லை மாதம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு மூணு நாலு வெரைட்டி போட்டு நம்மளுடைய நிலத்தில் நாம் விளைஞ்சி நம்ம கையால் சாப்பிடணுன்றது என்னுடைய ஆசை அப்படி போடும்போது அயல் மகர்ந்து சேரிக்கு நடந்து ஒரிஜினல் வெரைட்டி வராது அடுத்த முறை இப்போ மாப்பிள்ளை சம்பா போட்டிங்கன்னா இருக்கிற சீரக சம்பா அயல் மகரஞ்ச சேரிக்கு நடந்து ஒரிஜினல் நெல் விதை நெல் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலரு ஒரு சிலர் அயல் மகரஞ்ச சேரிகெல்லாம் நடைபெறுறதில்ல நெல்லில் நெல்லை பொறுத்த வரைக்கும் தன் மகரஞ்சாருக்கு மட்டும்தான் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு உங்களுடைய கருத்து என்னான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கு ஐயா இது ஒரு சந்தேகம் ஐயா அப்புறம் வரப்பு வந்து சுற்றியும் ரெண்டடி மூணு அடி பக்கம் சுற்றியும் வரப்பு நான் அமைச்சிருக்கேன் ஏன் எட்டு அடி பத்தடி அகலத்தில் மண்ணு கொட்டி இப்போ இடையில ஒரு மூணு நாலு இடத்துல வரப்பு இடையில இடையில் தடுத்துருக்கில்ல மூணு நாலு வயலாக அதுலையும் அதையே ரெண்டரை மூணு அடி ஹைட்டு வரணுங்களா எப்படின்றதும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா ஹைட்டு கம்மியாக போட்டால் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவு வர மாட்டேங்குது இல்லை உள்ளே ஹைட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது அது என்ன அதுவும் அது ஒரு விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இந்த ரெண்டு விளக்கத்தை கொஞ்சம் உங்களுக்கு பதில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா இப்போ நாளைக்கு நாற்று இது நெல் ஓர வைக்கலான்னு இருக்கேன் தண்ணியில் அதான் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அப்படி தான் ஆசை மூணு நாலு வெரைட்டி போடலான்னு பக்கத்து பக்கத்தில் தடுத்து தடுத்து போடலான்னு இருக்கேன் அப்படி பண்ணும்போது அயல் மகர் சாரிக்கு நடக்குங்களா இல்லை ஒரிஜினல் அடுத்தது ம போடும்போது நாளும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது விதை நெல் அதே ஒரிஜினல் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஓரத்தில் மட்டும்தான் ஒரு சிலர் அயில் மகிழ்ச்சி சேர்க்க நடைபெறும் உள்ள கருதாலும் நல்லாயிருக்கும் அப்போ அறுக்கும் போது முதல் நடுவில் கருத சென்டல் இருக்கிறத அறுத்து தனியாக அடித்து அது ஒரிஜினல் விதையாக கிடைக்கும் நெல் விதையாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உங்களுடைய கருத்து என்னன்றது கொஞ்சம் பதிவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஐயா நன்றி